நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமும் துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பு அலமையிலும் நம்ம இன்றைக்கி குளியல் பவுடர் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் குளியல் பவுடர் செய்ய தேவையான பொருட்கள் வெட்டி வேர் கிராம் இது வந்து வாசமாகவும் குளிர்ச்சியும் தரக்கூடியது ரோஜா இதழ்கள் பன்னிரோஜா வந்தாலும் சரி நாட்டு வந்தாலும் சரி ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் இது நம்ம ஸ்கின் பிரைட்டாகும் வாசமாகவும் இருக்கும் ஆவாரம்பூ ஐம்பது கிராம் நம்ம ஸ்கின்ன பிரைட்டாக இருக்கும் க்ளோயிங்காக இருக்கும் புலாங்கிழங்கு நம்ம ஸ்கின்னில் உள்ள டெட் செல்ஸ் எல்லாம் நீக்கிடும் ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் கஸ்தூரி மஞ்சள் நூறு கிராம் எடுத்துக்கலாம் உங்களுக்கே தெரியும் கிருமி நாசினி பாசிப்பயிறு நூற்றி ஐம்பது கிராம் கடலை மாவு நூற்றி கிராம் அரிசி மாவு நூற்றி கிராம் இதெல்லாம் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டாகும் ஸ்கின்ல உள்ள அழுக்கையெல்லாம் நீக்கிடும் ஆதிமதுரம் இருபத்தஞ்சி கிராம் திருநூற்று பச்சை இருபத்தஞ்சி கிராம் இது வந்து நம்ம ஸ்கின்ல எந்த அரிப்புத்தன்மையும் ஏற்படாமல் நம்ம ஸ்கின்னை ஆரோக்கியமாக பார்த்துக்கும் இப்போ நம்ம இதை எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கடலை மாவு கஸ்தூரி மஞ்சள் அரிசி மாவு இது மூணு மட்டும் காய வச்சுக்கோங்க மற்ற எல்லாத்தையும் ஒன்றா கூட காய வைக்கலாம் நல்லா வெயில்ல ஒரு நாலஞ்சு நாள் நல்லா காய வச்சிட்டு இந்த ரோஜா இதழ இதெல்லாம் அப்படி தொட்டால் நொறுங்கன்னா நோ கையில் பிடிச்சோன்னா நொறுங்கணும் அந்த மாதிரி வெட்டி வேர் எல்லாமே நல்லா உடையணும் அந்த மாதிரி காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அதெல்லாம் தனியாக அரைச்சிக்கலாம் அரிசி மாவு கடலை மாவு கஸ்தரி மஞ்சள் அதை மட்டும் தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க இது ஏன் சொல்கிறேன்னா நம்ம வந்து கலக்கும்போது ஆண்கள் பயன்படுத்துகிறதா மஞ்சள் அவங்களுக்கு தேவையில்லை மற்றதுலாம் போட்டு கலக்கலாம் இப்போ நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் சேர்ந்த கலவையை ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டு கஸ்தூரி மஞ்சள் ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா பால் கலந்து அது கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்ச ஊற வச்சுட்டு நம்ம குளிக்கிறக்கும் போது பயன்படுத்திக்கலாம் இது ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குளியல் சோப் மாதிரி நம்ம இதை பயன்படுத்தலாம் அது நார்மல் ஸ்கின்னாக இருந்ததுன்னா பன்னீர் ரோஸ் இருக்குதுல ரோஸ் வாட்டர் ரோஸ் வாட்டர் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதை நம்ம சோப் மாதிரி இந்த குளியல் பவுடரை பயன்படுத்தலாம் நம்ம வீட்டில் எல்லாருமே இதை பயன்படுத்தலாம் நமக்கு சோப்பெல்லாம் பயன்படுத்துகிறதுனால நிறையா அலர்ஜி வரும் நம்ம வாஷ் மார்க்னு தானே சோப் வாங்குகிறோம் கலரை பார்க்குறோம் அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இதை மாதிரி பயன்படுத்தினா நம்ம ஸ்கின்னும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் எந்த தோல்வியும் அதிகம் வராது அரிப்பு எதுவுமே ஏற்படாது நமக்கு நோய் நோடி எதுவுமே வராமல் நம்ம உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்க முடியும் என்ன நண்பர்களே உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை மீண்டும் சந்திப்போம்